டத்துல இருந்து அவமான அடைபடாதுன்னு தான் நினைக்கிறோம் அவங்கிட்ட கே நல்லது கெட்டதோ தர்மம் அதர்மமோ ஜயம் அபஜயமோ அதை பத்தி பேசவே எப்படாதா சம்பந்தம் இல்லாதவர்களும் வேற என் மகாலயம் பண்றதுண்டோ நீட்ல போறோம் உனக்கு என்ன வர இவருக்கு இரண்டுதான் அவருக்கு ஆபிருஷ்ட கஷிச்சு சொல்ற நான் இது விரும்பி சொல்லலை பாண்டவாளுக்கு தப்பு பண்ணினா நீ அழிஞ்சு விடுவேன் சொல்லாம சொல்லாம மூடி மூடி பேசினேன் நீ இது கேட்டீங்கன்னு சொல்றேன் எதெல்லாம் கக்காக சொல்லப்படாது தெரியுமோ பிரியம் ரயில் நின்னுக்குன்னு குடிப்பன்னு சொன்னாவே ரயில்வே ஸ்டேஷன்ல குடிச்சா இவன் ரயில் உட்காந்து உட்காந்து குடுக்கிறாங்க இவன் சம்பந்தம் இல்லாது போய் விட்டு போட்டு போனேன் அவன் உட்காந்து குடிக்கிறதா நின்று குடிக்கிறதா கேட்டா சொன்ன யபூர்மான குடிக்கோடா அது உக்காண்டா குடின்னு சொல்லு எவனிடத்துல இருந்த அவமானத்தை அடைய வேண்டாம்னு நினைக்கிறையோ அவன் கவனுக்கு போய் நீ தர்மத்தை போய் சொல்லாது குரோதம் குரோன் பிரதி பட்டஸ் தர்மியம் உங்க வம்சத்திற்குமத்தை கொடுக்க குறித்து சொல்றேன் கடும் அழியதுனால சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீர் அடையலாம் தப்பான வழியில புரத்தியான வஞ்சிச்சு பணத்தை அபஹரிச்சுட்டா நல்லா இருக்கலாம் நினைக்காதே பாண்ட வாழ்வியல் ராஜ்யத்தை கபடமான சூதாட்டத்தினால அபஹரிச்சிருக்கீர் என்ன நியாயமா சம்பாதிச்சிருக்கேருக்கோ இப்படி கபட்டமா சூதாட்டத்தினால ராஜ்யத்தை பிடிங்கிட்டேன் வந்துடுச்சோ உனக்கு ஆனா தக்காது அது சரி அது சுலதத்தோட உன் பிள்ளைகளையும் சாப்பிட்டு போறது கேட்டு அவன் செய்யாம இருக்கானேதான் ஆச்சரியம்னு உடனே நிஜ பாகம் பண்ணிருக்க வேண்டாமோ பத்திரம் வாங்கி பண்ணி அறிஞ்சிருக்க வேண்டாமோ தானிபாய பிரயுத்த வழியில வந்த பொருளை பொருள் என்று நினைக்காது அது ஒண்ணு நினைக்காது ஆஸ்மதேஷும் மன கிருதா கொஞ்சம் மூட ஆசக்தி வைக்காதே எந்த ராஜ்யத்துல நாளாத்தம் சமமான வரவேண்டியது வரவேண்டிய பொருள் அது எப்படி வரணும் அப்படி எத்தனை மணி அத தரணும் அப்படி எத்தனை மணியும் கிடைக்கல அதுல போய் மனசை கஷ்டப்படுங்க வரவேண்டியதா இருக்கும் அது வல்லம் பண்ணிதான் அதுக்காக துக்கப்பட்டுவிடாதே ஜெயிக்கல்ல போர்ட்டல அதுக்காக உடனே எல்லாம் அதுக்காக மனகா அது எப்படியாவது விரண்டடிச்சு வந்துவிடும் மனச வீடு அசிரமப்படுத்திக்காதே ார் இப்ப செக்கப்படி வந்துடுத்த வந்து சந்தோஷப்படாதே என்றார் அவன் என்ன பண்ணும் தெரியுமா என்றார் சம்பாதிச்ச ராஜ்யமானது உனக்கு கிரமாயிருந்த பாதி ராஜ்யத்தையும் கொண்டு போறதுக்காக வந்துருக்கு என்ன ராமன் அன்னைக்கு விட்டுட்டு போனான்னு இணைந்து விஸ்வாமித்ரா யாக சம்ரட்சணை காலத்துல என்னத்திற்கு விட்டா விட்டான்னு நினைச்சு பார்த்தேன் அன்னைக்கு தெரியலே இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சது ராவணான் என்ன தெரிஞ்சதுன்னா உன்னை ஐசன் வரணும்னு வச்சுட்டு போனான் அப்படிதையோந்தி அணிச்சி இருக்க அநியாயமான மார்க்கினால பொருளை சம்பாதிச்சாடி அழிச்சு அது உபமானம் போட்டாள் இதுனா ரூபமி நல்ல லட்சணும் எடுத்துல போட்டோவை பார்ப்பான் அவனே இவன் பால்யத்தில் எடுத்துல போட்டோவை பார்த்து சசாரத்தாட்டும் பார்த்தியா என்னிடும் இவன் உத்தமமான ரூபத்தை ஜெர எப்படி நாசம் பண்ணிவிடுவோம் அது மாதிரி அநீ தீனால வந்த பொருளானது இவர்க்கு முன்பிருந்த ஸ்ரீ தழிச்சு தப்பான ஒ கடைச்சுடுத்துறச்சது கிச்சதுதானுமான அந்த மீன் முடிக்கிறவன் இருக்கானே அவன் என்ன பண்ணுவன் அந்த தூண்டி முள்ள போடுவன் அந்த முள்ளுனுடைய நொழியில நல்ல பேகான மாம்சத்தை வாசனையோட எழுதுற மாம்சத்தை சொல்லி வச்சிருப்பான் பக்ஷோத்தம பிரதிச்சந்தம் நாள் அது தூண்டி முள்ளா தெரியாது பார்த்தா நல்ல பக்ஷம் மொதக்கிறா போல இருக்கும் பக்ஷணம் மாறுதி இருக்கும் நல்ல மாம்சத்தை அக்னியில பக்கும் பண்ணி அது வாசனை ஒரு பண்ணி அதை போய் சுரிக வச்சிருப்பான் ஓடி வரும் நல்ல பட்சம் கிடைச்சதே வந்து அந்த பட்சத்தினால சௌக் உடம்பு பெருக்க போதும் நினைச்சு சாப்பிடுவான் தன் உடலையும் அவன் அதுக்கு பின்னாடி அவன் குத்தி தந்து போய் குழம்பு பண்ணி சாப்பிட போறான் என்று தெரியாதான் அது மாதிரி இவன் அநீதியான மார்க்கத்திலே பிறருடைய பங்க அடைய மணி நானையான இவன் பங்கை கொண்டு போதுமாக்கம் இருக்கிறவையானால் அவன் எப்படி இருக்கணும் தெரியுமாள் எதத்தான் உள்ள ஒழுங்க முடியும் என்று பார்த்து முங்கலாம் பொருளங்கா உண்டையா தீர்வு மறந்து வச்சிருக்கு அது பெரிய பட்சணம் இங்கே அந்த மாதிரி தெரியுமா அணுகுமுன்னா ஆறாவத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி அதான் சந்தேகப்பட்டு வயதானவர் சந்தேகப்பட்டார்னா ஒ பரீட்சா ரெண்டு கிடைக்க சொல்லி அவர் சாப்பிட்டார் அதுமா நம்ம அதை பாத்துக்கிட்டு வாயில போட்டுக்கணும் எதை முழுங்க முடியுமோ அதை வாக்கில போட்டுக்கணும் அதை எதை முழுங்க முடியும் ஒரு கோழி இரும்பு கோழியை முழுங்க முடியும் உள்ள போன இப்ப இருந்ததானது வேறு உருவமாக மாறுற அது பரிணாமத்துல பரிணாமத்தை அடையக்கூடிய வஸ்துவா இருக்கும் இரும்பு முழுங்கி உள்ளாதுக்காக அது இரும்பு உள்ள போன உடனே வேற விதமான ஆகாது இப்ப மாம்பழ துண்டத்தை ஷாட்டா அது வேற விதமாகிடும் நல்ல திவ்யமான அரஞ்சை உள்ள வேற விதமான ரத்தமா பரிணாமத்தை வேறு விதமா பரிணாமத்தை அடையக்கூடிய வஸ்துவா இருக்கணும் முழுங்கக்கூடிய நெஞ்சில போட்டு முழுங்கணும் முழுங்கின பிறகு அது அதனுடைய மாறக்கூடியதா இருக்கணும் உள்ள போன சொரூபம் மாறிப்போடும் என்ன பண்ணியுமோ ஆயிடும் இருக்கு சாப்பிடுற முழுங்கவும் முடியும் அது உள்ள போன உடனே வேற விதமா ரத்தத்தோடு ரத்தம் ஆயிடும் அவசமாயிருக்க பரிணாமத்தை அடைஞ்ச பிறகு நமக்கு நன்மை ஒன்று பண்ண கூடிய பாண்டவாவுடைய பொருளை புரிஞ்ச முடியுமா புரியிக்குமா அது ஜெனிச்சு கூட்டா நாம் நன்னா இருக்குமா இத்திரையும் பார்த்து போகுதுக்கா சொல்ற சதாத்தியம் பூதி வனஸ்போதியம்னோம் வினியனஸ்ரபா ஃபிஃபல பிரச்சுனோதியூசன் ரோட் ரோடு ஃபோலை திருட்டு போ அதுக்காக அரக்காய அதுக்கு போக கொழுக்க வச்சால் கொழுக்க வச்சா அந்த ரசம் பிரயோஜனப்படுமோ அரக்காய உட்டுமங்காய பொழுக்க வச்சா துதிக்குமோ அதுவும் துணிக்காது எந்த பீஜம் போட்டா முடக்கமோ வரை விரையும் போடு ரசம் வைக்காதா ரேஷன் வனஸ்பே அபக்வானி ஃபலானோதிய அது காலத்தினால் நல்லா பழுத்து போனதே பறிச்சு நே புறுமையோடு இருந்து பறிச்சு நந்தேன் அத சாப்பிட்டா ரசம் நல்லா இருக்கும் பிரபுக்கள் வாங்கி போடுவாங்க ஏழை யாரும் அந்த பழம் வாங்கவே முடியாது அதையே வாங்கி போடுவாங்களா அவங்க பம்பாயில அந்த வீதத்தை அந்த வரைய கொண்டு போய் போட்டா அதுல ஆயிரம் பழம் அப்புறம் நல்ல பழம் ரசமும் நல்லா இருக்கும் அந்த வெறைய போட்டா மறுபடியும்ச்சு விடுவது ஆகினால் அண்ணா பக்குவமான பழத்தை பறிக்கணும் அந்த ரசமும் நமக்கு விச்சிமத்தா இருக்கும் அந்த பீஜமும் மறுபடியும் பழத்தை யசேஷ்டமா கொடுக்கும் இதன் அண்ணா பார்த்து நிற்கணும் என்னத்தில சுகாதிப்பதெல்லாம் பாண்ட வாழை என்னமோ பண்ணிடுவா போவா வருவான் வருஷத்துக்கு மகான்கள் அப்பதான் அது ரசத்தை கொடுக்கும் மறுபடியும் கொடுக்கும் தெரியும் பதிமூணு வருஷம் காட்டுல இருக்கேன்னு சொன்னபடி சொல்லி நடந்து அதுக்கப்புறம் நீ கொடுப்பாங்க ஒன்னு அடிச்சாதான் உலகம் அதை அதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்காள் அக்கத்தை உபதேசம் பண்ணுவதற்காக இதை போய் சொன்னால் மனுஷே கவிஹிம்சத்தியா கவிஹிம்சையிடத்துல இருந்து ஒரு குருளை நாம் அடையணும்னா எப்படி அடையணும்னா நம்ம ரொம்ப வண்டி வாழாவே இருப்பார் ரொம்ப முறையா இருக்கும் பத்து கல்றாங்கல் எனக்கு வரும்பேன் செய்த கணத்துல இருக்கு எனக்கு நான் கேட்கலாமா அந்த கல்லை எனக்கு கொடுத்து விடுங்கலாமோ தூண் நல்லா இருக்குன்னு கேட்டேன் அப்படி கேட்டு விடாத எப்படி அதை கிரகிக்கணும் ஒரு வஸ்துவை கிரஹிப்பதா இருந்தால் எப்படி கிரகிக்கணும்னா இருக்கு இந்த வெண்டானது என்ன பண்ணுவான் பூ வாடாம அப்படி தேன் பூ வாடாமல் தேன் எடுக்குமா அது மாதிரி எடுக்கணும் பூ மூக்க அப்படியே பட்சம் போடுறதும் கல்ல முழுக்க கொடுவோம் இந்த தூளை மூக்க எனக்கு அப்படியே பேசி கொடுத்துடுவோம் போய் கேக்கலாமோத்தரேன் அவங்க வேண்டிய வாழ்வில் அது சம்பம் இல்லையா அவன் தப்பு இவன் கேட்டாலும் தப்பு ரெண்டும் தப்பு அதை எப்படி கேட்டுவாங்க எதை எவ்வளவு கிரகிக்கலாம் தெரியுமோ ஒரு இடத்துல எப்படி தேனை கிரகிக்கிறதோ மது மதுரிகிறதோ எப்படி கிரகிக்கிறது அதுவும் அந்த பூ வாடாமல் பூவைக்கு தள்ளாமல் களை ஒழிக்காமல் அழகா போய் நீக்காந்து தேனை குடிச்சுட்டுதான் தத்தை நவிதிம் ஒரு குடும்பத்துக்கும்ரவில சுல்வம் சுல்வம் அப்படிங்கிற விதிய நவிஹிம்சையொந்தரம் ஒண்ணாமல் அஞ்சிச்சேம தடையலாமா பும்ம பும் நிறைய பூத்திருக்கு இத்தனை பூ ஒண்ணெண்ணாம காட்டிலும் அடியோட மரத்தை வெச்சின்னு பூச்சி பூட்ட நல்ல பாலி மறம் நிறைய பூத்திருக்கு அம்பது குடல எடுக்கல மேலே மேலே எடுக்கிறது அடியோட மரத்தை ஒட்டி கொண்டு போடப்படாது அடியோட ஒட்டினு பூட்டா பூக்குமா மறுபடியும் மூலட்சேதம் நக்காரை திரவியத்தை எப்படி வாங்கணும் தொந்தரவு இல்லாமல் அப்படி வாங்கினா உங்களுக்கு ரெண்டு அன்னத்தை வாங்கிட்டு போற அதுக்கு அப்போ ராத்திரம் அம்பது பேர் இருக்காங்க சாதங்களுக்கு கூந்தல் கூட்டணும் மரத்தை அடியோட வச்சி பூ பறிச்சு போக கூடாது என்ன பண்ணணும்னா மாலகட்டுறவன் களை ஒடிக்காமல் அழகா பூக்களை அப்படி எடுத்துட்டு போய் நித்தியம் மாற சுடுப்பனும் காட்டுல போய் மாலகட்டி பூவிக்கிறவன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ களை மாட்டான் மல்லிக் கொடியை வட்ட மாட்டான் கொடிக்கும் மரத்துக்கும் அடைஞ்சல் பூக்கள் எடுத்து குடல எடுத்துன்னு வந்து அழகாக கட்டி அப்படி விட்டுட்டு போவோம் அது மா பண்ணமே தோர்த்து காரக கறிமூட்ட விக்கிரமன் மாதிரி பண்ணப்படாத கரிமூட்ட விக்கிரமன் காட்டுல போனா என்ன அடிமரத்தை வெட்டி குழி பறிச்சு அத கரியா பண்ணி குடுந்து விப்பன் அது மாதிரி பண்ணப்படாத அதோட தொலைஞ்சு போச்சு அந்த மரம் என்ன தர்மன் சொல்றாரு ஆச்சரியமான தர்மங்கள் நான் சொல்றேன அப்படி சொல்றாள் ஒரு காரியத்தை செஞ்சால் இதை செஞ்சா என்ன ஆகும் இதை செய்யாத போனா என்ன நடக்கும் யோசனை பண்ணணுமா மனுஷனாலே கஞ்ச காரியத்தை பற்றி இம்மாஜனும் அப்படி யோஜன பண்ணிப்பண்ணிப்பயணமா கிரிச்சாம் மனசு நாள் நான் யோஜனம் நிச்சயணம்னே பராரோம் இன்டம் பதிவஸ்ய அனர்த்தேவம் ராஜ சப்பான காரியம் பண்ண ஆரம்பிச்சுரதம் ஜகத்துக்குற காரியத்துல அவன் பராம்முகனாயின் இருந்து கவனிக்காமல் இருந்தேன் உலகத்துக்கு கஷ்டத்தையும் உண்டு பண்ணிந்தேன் உண்டு பண்ணாமல் இருந்தானே ஆனா அவன் எப்படி உலகம் பிரஜைகள் அவனை வெறுத்து விளக்கும் தெரியுமாள் நபும்சகனான பர்தாக்கனுடைய பக்கத்தில் எப்படி ஸ்திரீ போக மாட்டாளோ இது ீபுசகனாயிருக்கே குருஷனப்போ அது மாதிரி அக்காவியத்தையும் பிரஜைகளுக்கு தொந்தரவையும் உண்டு கொண்ணிண்டு நன்மையும் உண்டு கொண்டாமல் இருந்தாலேயான அவனை விளக்குவதற்கு எத்தனை மனு வாழாம் பிரசாதோ நிஷலோய்சி பிரயோஜனம் இல்லையோகி கோபமும் பிரயோஜனம் இல்லையோமி அப்படி இன்னா ராஜா அவன பிரஜைகள் ராஜாவா தன் தேசத்துக்கு ஆளுவதற்கு அவங்க ஸ்தானத்தில் அவனை இருக்கவே சம்மதிக்க மாட்டாடான் அது எத போல என்னண்டம் எப்படி ஸ்ரீகள் கண்டுபொருப்பாடோ அது மாதிரி ஹரீகள் நாம கண்டு வருக்குமா காம் சின்ன காரியத்தனால பெரிய லாபம் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை கீழே படிச்சா அதுல இருந்து லட்சம் ரூபாய் இரும்பு கிடைக்கும் ஐயா அறிவா செலவிக்காங்க அந்த காரியத்தை அம்பது வருஷம் செய்யணும்னு இருக்கப்படாத மகோ மகா மகோதய செலவுல கிடைக்கிறது நிலத்துக்குள்ள இரும்பு பண்ணலாங்க எத்தனை ஒன்றுமானாலும் கோலாறு மாதிரி போலாம் தரா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்து ஏக்கரையும் வாங்கி அம்பது லட்சம் ரூபாய்க்கு இரும்பு வியாபாரம் பண்ணலாம் வருமாம் கும்ரபதே கிப்ரபரே கர்த்தும் அப்படிப்பட்ட காரியத்தை ரொம்ப நாள் வளர்த்தி விடப்படாதாம் ஆரம்பிப்பதற்கு உள்ள கார எத்தனை காரிய பண்ணிவிட்டான் என்ன பண்ணி என்ன ஏதாவது அப்பாக்கு சாத்தம் பண்றா அப்பதான் பண்ணாம அப்படி இல்ல பண்ணல எல்லாத்துலயும் பின்னாடி இருந்த சமயத்துல லாபம் வரும் இத்தன வருஷம் வித்தாக்க தனக்கு கடைக்கு வேண்டியதுலாம் கடத்திட்டு போனும் அவ்ளோ பின்னாடியே தீர்மானம் பண்ணி நம்ம தலையில கட்டிட்டு போட்டாங்க எல்லாத்தையும் வரிசி வரிசி எல்லாம் தி கட்டிட்டு போறாங்க. சமரவும் நீதி தெரிகிறதுன்னு व्यवहारத்துல கட்டி கர்மமா அதுல কোনো சந்தேகமே இல்ல. இம்மா அத நடந்துட்டு போறான் தேசத்தை. அப்ப இந்த பூசுராஜிக்குத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி போடுறதுனா இப்போ ஒருமே குன்கோவ வழி போடுறதுக்கு اتناயே சாகப் போறதுக்கு போறேன். என்னமோ அவன் பண்ணிட்டு போனானோ பின்னாடி ராட்சசர்கள் பெரிய பெரிய கழிகளை புடிட்டு போட்டா இப்ப அதுக்கெல்லாம் தப்பி போடுறதுக்கு நம்ம இருக்கு பெரிய பெரிய காரியங்கள் பண்டத்துல வந்து ஒன்னும் சொல்ல முடியாது அவன் நல்லா தீர்க்க தரிசியா இருந்து இத்தனை வருஷம் இருந்தா இத்தனை லாபம் கிடைக்கும் சீக்கிரமா எப்படி எப்படி பண்ணணும் பண்ணி நம்ம கொடுக்கற போதும் இத்தனை வருஷம் கூட்ட பிடிச்சு நானே என்ன கடைக்க வச்சுன்னு இருக்கான் பாருங்களேன் அவன் சாப்பிட வேண்டிய சாப்பிட்டு கிடைச்சியில கொடுக்க வேண்டியதான் அவ்வளவு தீர்க்கதரிசியா இருந்து காரியம் பண்ணிருக்கேன் இது ராஜதிரா திருகின்ற வாழ வண்ட அதுலன்னா நீரஜந்தோ அல்ல ஒரு தேசத்தின் தலைவனு சர்வ பாபகரம் உள்ளாள் மகாபாரத சிரவணத்தை நூற்றுக்கணக்கான கோக்கலை தானம் மணியின புண்ணியமான பாரத சிரவணம் அந்த புண்ணிய சரித்திரத்தில் விஷம்பாயனாச்சாரியால் ஜனநீதியுக்கு சர்க்பயாகத்தில் உபதேசம் பண்ணினாள் அங்கு பக்கத்தில் இருந்து காட்ட ரோமகர்ஷ புத்திர நைவிசாரண்யத்திலே சௌரகாதி மகர்ஷிகள் நித்யாத் கோத்திரமணியின தெரிவாளெல்லாம் பகவத்குணம் காக்கிறாளாம் எல்லாம் பகவத் குணம் சர்வ கர்ம பலம் எல்லா கர்மாவனாலும் ஏற்பட்ட பெரிய புரிய பலம் தெரியாதவனுக்கு அறிவேகிக்கு பகவத் குணம் என்னமோ வட்டம் போதையும் இது எல்லாத்தையும் உற்றுட்டா உசத்தி போதையும் தோணும் அது அஜானத்தினால அப்படி தோணும் அது வந்து ரொம்ப பெரியவாட போய் மகான்களை போய் அள்ளி நாட்டா அது புரியும் எது உசத்தி எது சாரம் என்று புரியும் இல்லாம சந்நியாசம் வழியில போதில்லாதிகள் நாம சங்கீர்த்தம் பண்ணி ஓடுவாளா ஆமா ராமநாமாவுக்கு கதர்வாளா நானும் யூகோத்த போய் ரொம்ப அசியமா சொல்லியிருக்கேன் ஓசேங்கிற அப்படி வெற்றி சொல்லி தான் கொண்டாடணும்னா அது வந்து சின்னதான பலமா இருக்க முடியுமா என்பதை நாம் யோஜனை பண்ணணும் அவன் கஸ்தூரி கொஞ்சமா இருக்கு சொல்லி நினைச்சானே ஆனா ஷேர் நிறைய பிஷா இருக்கு கூட மாதிரி சேர்த்து சாப்பிடலாமா களிமண் எடுத்து சாப்பிடலாமோ போகும் ஜுரம் போகணும் அது சின்ன கஸ்தூரி முழுகும் ஆற குந்தமணி நல்ல காரம் உள்ளதை குடுத்துட்டா உடனே உடம்புல இருக்கிற வலிமுழுக்க அரை போடுறது சர்வதாதுக்குள்ளேயும் சோதனம் பண்ணி படுறது ஆகினாலே இது வந்து நம்முடைய புத்தியினாலே ஸ்தூலமா பார்த்தா புரியாது அது ஞானிகள் கட்டாத்தான் புரியும் அது மகான்கள் பிரிவாள சன்னியாசிகள்லாம் வந்து கட்டுறாள் அகோ குருகம் சோக காதிகள்லாம் கட்டுருக்காங்கன்னா அது எத்தனை விஷயத்திருக்கணும் அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் புண்ணியச்சரித்திரம் மகாபாரதம் அப்படிப்பட்ட உத்தியோக பருவா நடக்கிறது இப்போ பாரத சார உத்தியோக மகாபாரதம் பதினெட்டு பருவாவுக்குள்ள பரமசாரம் உத்தியோக பருவா திராபி பகவத் தியானம்னா அதற்குள்ள பரமசாரம் பகவத் சுவாமி தூது போன சரித்தம் லக்ஷன் தூதெல்லாம் இதெல்லாம் வருது அம்பூபாங்கள்லாம் இதெல்லாம் வருது அப்படிப்பட்ட பெரிய மகாபுண்ணியத்திரங்கள்லாம் உள்ள வந்து துணிங்குகளுக்கு மகாபாரதத்திலே அதனாலதான் மகாபாரதத்து பெரியவாடெல்லாம் கேட்பாள் பெரிய பெரிய மகாப்பிராயஷ்டி தன் எம்னாவில சக்கரதாவத்து சிரவணம் பண்ணிட்டா பெரிய பிராயஷ்டித்தன் எத்தனையோ பாபங்கள் ஞானாஜான பாபங்கள் எல்லாம் விலகி போயிடும் மகாபாரத சிரவணத்தினாலே அப்படிப்பட்ட புண்ணி சரித்திரத்திலே விதிவுடன் நீக்கி இப்போ நடக்கிறது நேற்றைய தினம் சதராஷ்டரன் சஞ்சயன் உப குலாவியம் வந்து என்ன பண்ணின ரொம்ப நெஞ்சிச்சு விட்டு ராத்திரி வந்து சஞ்சயன் சதராஷ்டிரனை இந்த குடும்பத்துக்கு வந்த அஸ்ரேய முழுக்க உமாலே நீ பண்ணின அக்காதித்தால வந்த ஒரு பெரிய தற்போது சஞ்சயன் அதுதான் கர்ணஸ்கு தாக்க துஷாசா புஷ்பலே சம்தே மூலம் நாசில பெரிய அசர்ம விர்சத்திற்கே ஒரே கோபம் கிரோதாகாரம் அசர்ம ரூபம் அப்படிப்பட்ட இந்த விரத்தத்திற்கு வேறு ஆறு தெரியுமா அசத்துக்களான புத்திரடத்துல துரபிமானம் வச்சு திருத்தராட்டம் தான் வேறு உண்டா இந்த அசர்மத்துக்கு அவன் கண்டித்தா தான் பாஜா அவன் அவன் கண்டிக்கலாம் அவன் சொன்ன அவனுடைய ஆஜைய ஒண்ணும் தப்பி போயிடாது உள்ள கட்டி போட்டுவோம் அபிமானம் காக்க மாட்டேங்கிறார் பெற்ற தாய் எப்படி சொல்லுவோம் துரியோகன கொண்டு விடுவோம் அப்படி சொல்ல போறாள் அவனை கொண்டு விட்டா பேர்லாம் நல்லா இருக்கும் அன்னைக்கே சொன்னா அந்த ஒரு பாபியை கொண்டு வந்தா தொண்ணூத்தி ஒன்பது என்கிறாள் இது கரைசீர சுதராஷ்டனுக்கு படுறது எப்போ நூறு பேரும் போனதுக்கு அப்புறம் ஆக ஆரியோசன அன்னைக்கே கொண்டு வரப்படாங்க ஒரு பாப்பியை கொல்லணும்னு தாரிசோ பண்ணு நினைக்கணும்னா பாப்பியா இருக்கணும் இந்த புத்திரம் அசத்து துரியோசனம் அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் புத்திரம் தான் எப்படி இருக்கணும் மாதாபிதாக்க இடத்துல போல இருக்கக்கூடாது அப்படி இல்லாம போலும் புரிஞ்சுக்கணும் பாரதத்தை சிரமம்னா அந்த புண்ணியம் அது மாதிரி புரியும் பண்ணிவிடும் நம்ம பிரயத்தனமும் கொஞ்சம் ரொம்ப நிந்திச்சு விட்டு சஞ்சயம் உம்மால வந்து அன் கீது சொல்லி நிந்திக்கிட்டு பகவானும் பாண்டவானும் சொன்னதை இங்க சொல்ல மாட்டேன் நாளைக்கு சபையில வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட தூக்கமல்லி உடனே விதூரை கூப்பிட்டு வச்சார் விதூரை கூப்பிட்டு கத்துறாள் எனக்கு தூக்கமல்லையே நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது உபதேசத்தை நீ பண்ணணும்னு காட்டாய் தூக்கமல்லேன்னு சொல்லிட்டே ஆறு தப்பு பண்ண ஏதாவது ஒரு தப்பு இருக்கிறவங்க தூக்கம் வராது நீ எந்த தப்பு பண்ணி கேக்குற எல்லா தப்பு உங்ககிட்ட இருக்கு கிட்டத்தட்ட வரதராஷ்டர்ஷோ மாநில சதை பண்டித லட்சணம் பண்டிதாள் சொன்னாள் இது இது கத்துனாரா வாழ் பண்டிதாழா ஆயிடமாட்டாள் ஒரு பாஷையில பூர்ணமான ஜானத்தை அடைஞ்சத்தாலே வா பண்டிதாளா ஆகிட மாட்டாள் வாஸ்தவமான பண்டிகாள் யாரு என்பது இது ஒரு சொல்றோர் பூசார்த்தத்தை அடைவதற்கு பிரதிபந்தனமாய் ஆகுது இந்த ஆறும் எவனை பாதிக்க இல்லையோ புருஷார்த்தத்தை அவனை அடைய விட்டாம இந்த ஆறும் பண்ணிவிடும் இந்த ஆறும் பிரதிபந்தகமா யாருக்கு இல்லையோ அவன் தான் பண்ணித்தந்தாள் என்ன நாள் முதல்ல நல்ல புருஷார்த்தத்தை அடைவதற்கு பரமசத்ரு கோபம் அவன் கோபத்தாலே எத்தனையே எத்தனை தர்மத்தை விட்டு விடுவன் எத்தனை பாபத்தை சம்பாதிக்க முடுவன் கோபம் முதல் ரொம்ப சந்தோஷம் அதிகமா போட்டாலும் அது புருஷார்த்தத்துக்கு பிரதிபந்தகம் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவன் ஏகாதசியா இருந்தாலும் சிமன் தர்ப்பம் அதாவது புரத்தியார அவமதிச்சு பேசுவது தனக்கு இருக்கிற ஒரு சிமனு நாளே வந்து பிறருடைய ஒரு சக்தியை மதிக்காமல் தன்னுடைய ஒரு குறிப்பினால அப்படி பேசுறது தத்துவம் என்று பெயரு வந்து எடுத்துக்கிடும் ரொம்ப வெட்கத்தடையது ரொம்ப தர்ம காரியங்கள்ல வெட்கத்தடைய கோபியாஜி சொன்னா கோவிந்தா கோவிந்தா சொல்ல சங்கோச்சப்படலாம் பண்ணுவான் கீரை வீதி விடுத சங்கோச்சப்படலாம் தர்மத்துல போய் சங்கோச்சத்தை அடையவே கூடாது நச்சியை அடையவே ரொம்ப வழக்கம் இல்லாமல் சிலவன் அவன் யாருக்கு நான் வணங்கணும் எனக்கு என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அது அதுவும் வந்து குருகாசனும் பிரதிபந்தனம் அவன் மேல கஷேமத்தை அடைய விட்டாதது இருந்தது நினைச்சு அவனாவே நினைச்சுன்னு சொல்றது அவன் யாரையும் குறவாவே நினைச்சுக்கிறது அது என்ன ஆகும் இதெல்லாம் வந்து கஷேமத்தை அடைய விட்டாம பண்ணிக்கணும் இந்த இதெல்லாம் பரமதோஷமான இது எல்லாத்தையும் யாரு தள்ளி இருக்காரோ அவள் தான் பண்ணித்தான் விட்டார் உள்ள குணம்மே அவருக்கும் போமான்யமானிதா படிச்ச அங்க எங்க சபை பண்டிதம் மந்திரம் மந்திரித்தீங்க சபை பண்டித உச்சே பண்டிதன்னா நல்ல அருவுள்ளவன் நல்ல ஜானி பண்றா பண்றா ஜானத்துக்கு மேலே நல்ல ஜானம் உள்ளவன் யாரு பண்டிதன்னா நல்ல ஜானம் உள்ளவன் எனக்கு அர்த்தம் அப்படி உள்ளவன் யாரு நான்கு பண்டிதம்னா யாரும் வந்து நாடகாரங்காரம் வாசித்தவாள் அல்லது வேற வியாகரநாத சாஸ்திரங்கள்ல வாசிச்சவாள் போய் பண்டிதா நினைக்கிறோம் அது வந்து வாஸ்தவமான பண்டித் சென்றதுக்கு அர்த்தம் இல்லைங்கிறார் செய்கிற காரியத்தை பிறர் அறிய முடியாம செய்யறானோ எவன் ஆலோசனை பண்ணினத்தை பிறன் கண்டுபிடிக்க முடியும் சிலவர்கள் கண்டுபிடிக்காமட்டிருக்கோம் ஆனா எப்ப தெரியும் புரட்சியா இருக்குன்னா காரியம் ஆன பிறகுதான் தெரியும் அப்படிப்பட்டவன் தான் பண்டிதன் நாள் அப்படிப்பட்டவன் தான் மந்திரியா இருக்கணும் ராஜாங்க ராஜாங்களை பண்றான்னு புரியாது அவன் அப்படியே பேப்பர்ல வந்த உடனே இன்னத்துக்காக இது பண்ணிருக்காங்க தெரியுமா ஓட்டு வாங்கறதுக்கு சொல்றான் நமக்கு எல்லாம் கூட புரியலன்னா அவனுக்கு பட்டுப்பட்டு சொல்றான் பேப்பர் சரியா படிக்க தெரியாதவன் இன்னைக்கு கூச்சல போன்றது ஒரு காரம் வீட்டுல பேப்பிட வாங்கினா இது என்னத்துக்கு தெரியுமா அதெல்லாம் ஓட்டுவாங்க தெரியுங்களா இப்படி யாரும் சொல்ல முடியாது து மா பூஜை பண்ணுவான் குளூர் வந்து நான் இன்னொரு கம்பளி போட்டு போச்சு வந்து கல்லு கூடத்தான காவிச்சா போடுவாங்க பூஜை பண்ண போறான்னு அம்மா வரை பொங்கலை பண்ணிட்டு போல அதையும் இதெல்லாம் போய் பாதிக்கப்படாது அவனுடைய காரியத்தை உஷ்ணமும் பயமோ ருச்சியோ காமமோ நிறைய வசதி இருக்கும் சிலவனுக்கு அதனால செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுடுவானேன் ஆனா சௌகரியமா இருக்கிறவன் எனக்கு அந்த வெளியில போவானே எனக்கு எங்க போகணும் சார் எல்லாம் எங்க காத்தியே இருக்கு சொல்லிட்டு நாலு மணிக்கா அதுல காவியம் போட்டு விடுவான் மாடு அதனால குடுத்து பேசாமல் இருப்பான் தாரித்யம் இருக்கா அதனால சிலவன் வந்து சர்மத்தை விட்டு சமிருத்தியோ அசமருத்தியோ சீதமோ உஷ்டமோ பயமோ காமமோ ஒண்ணும் இவன் செய்ய வேண்டிய காரியத்துக்கு பிரதிபந்தனமாக அர்த்தம் பரமதீரனா இருக்கணும் ரொம்ப தீரனா இருக்கணும் அவன் எத்தனையோ உடஞ்சல் வரும் நிலக்காரியங்களுக்கு அத்தனையும் விட்டுவிட்டுதான் போகணும் அப்படி உள்ள வந்திருக்கானே அவன் தான் எல்லாம் விஜயம் போய் புரியும் என்ன சொல்லுவாங்க என்ன நினைச்சேன் நமக்கு சமுதி இருக்கு நம்ம கையில பணம் இருக்க போட்டு நமக்கு தான் எல்லாரும் போடுவான் யுத்தத்துக்கு காரியத்துக்கு பிரிவந்தகமாட்ட அழிச்சு ஆனா இந்த பணம் காசி இருக்கிற திமுர்லையோ ஆள் கட்டு இருக்கிற திமுர்லையோ ஆண்டவாள் வந்து சீனபலாள் அவளுக்கு திரவியம் இல்லையா ஆளு குறைச்சல் நீங்க நம்ம புள்ள நூறு பேர் இருந்தா அவன் அஞ்சு பேர் நம்ம குள்ளிகளுக்கு ஜெகத்து மூக்க ஊட்டிவன் கொடுப்பன் எல்லாரும் யுத்தத்துக்கு வரப்போறான் பதினோரு லட்சம் வந்திருக்குன்னு இந்த அகம்பாவை தடையாது இதெல்லாம் பிரயோஜனப்படாது அவனுக்கு என்னவோ காரியம் அனுகூலம் போல தோணும் கடைசியில் விபரீதமா போயிடுவான் ஜாகிரதைக்காக சொல்றான் அமருத்தி திருதராஷ்டிர போய் அன்னிக்குறாங்க அவன் அப்படியே தொட்டு பார்த்தா திருதராஷ் போய் மனசை தட்டுனே நமக்கு குறுக்கால் புரியாம இருந்தாலும் இருக்கு திருதராஷ் புரிஞ்சுட்டே இருக்குன்னு எத்தனை புரிஞ்சு என்ன பிரயோஜனம் சமதி அசமியர்வ சபை பண்டித உச்சே கர்மே பண்டிதா ஆரிய கர்மன் எந்த உத்தம பண்டிதர்கள் பெரியூர்கள் பண்ணி மிழந்த காரியம் இருக்கு அதுல பிரேமையடைவார் அதுல போய் சோதனம் எதிரும் பண்ண மாட்டார் அவன் இது சரியா தப்பா அவன் பெரியவாள் கூட பண்ணிருக்காங்க என்ன இது எல்லா ஸ்மிருதியும் நான் பார்த்துட்டு தான் வைக்க போறேன்னு சார்த தண்ணி காலம் சார்தா கண்ட புத்தகத்தை எடுத்தானே ஆனா இவனுக்கு கூட சார்தா ஆரம்பத்தில புரியாது இவனுக்கு தேவையை மட்டும் துவக்கா கூட புரியாது எங்க இருக்கு விஸ்வ தேவ என்னவா பண்ணணும் ஆம்படாது கிடைக்காது அது ஏதோ பெரியவாள் பண்ணுவதை அப்படியே வச்சுன்னு பண்ணணும் இனிமேல் சகலத்துக்கா இருபத்தி இந்த மூணு பேர் என்னக்கு சாயங்காலம் ஜலத்தை எனக்கு விட்டு தெரிஞ்சுக்கள் அப்படி அப்படியே கிடைக்கிற போது அவர் மூலம் இல்லாமல் பண்ணிட்டு பெரியோர்கள் வந்த காரியத்துல ஒரு அன்பு இருக்கணும் நம்ம அப்பா அஷ்டகம் பண்ணினார் நம்ம கல்வாள் வந்து கூருக்குன்னதார அபிமானியன் பண்ணிட்டு வரானோ அவன் தான் பண்டித்தான் கும்பத்துக்கு போக்கக்கூடிய நல்ல காரியங்களே மகன்களை அவன் அவங்க மட்டும்தான் நாலு மணிக்கு தர்ப்பணம் பண்ணான் வரையின் தர்ப்பணம் சுப்பிரமணிய பெரிய வித்வாங்களா தெலுங்காச்சாரி அவர் அண்ணந்த கரையில இருந்து அவங்க பெயரை சொல்லி கூப்பிட்டு ஏன்னா பழுதே சுத்து பண்ற வெடிக்கால வாழ தர்ப்பணத்தை பல்லு தேக்காம பண்ணடண்டா கூப்பிட்டு சொன்னா எங்காத்து வாழ்க்கம்னா அவர் ரொம்ப கோபிச்சிட்டேன் அவர் அங்க இருந்து இன்னொன்னு காட்டேன் உங்க அப்பா அவர் தப்பு பண்ணா நீ பண்ணலாம் இப்படிதான் பண்ணண்டா ஆனா அங்க இருந்து கூப்பிட்டே இருந்தா இந்த வெடிகாலம் தர்ப்பணம் பண்ற பண்ணாம தான் பண்ற வாழணும் சந்த சாதனம் பண்ணாம தான் பண்ணணும் அதை ஒரு தெரியவரு அவர் சன்னா தரவர் அவர் சொன்னது அப்புறம் எங்காத்தில இப்படிதான் இவ அப்பா அவர் சாதம் பண்ற போது கூட வந்தாரா பொறுமையா சொல்றது என்ன ஏதாவது ஒரு கதாபதம் சொல்லுவது மட்டும் அப்படியே அவர் ஒண்ணும் தெரியும் சொன்னவரும் இல்லையா சொன்னவர் அப்படியே தியாவை சொல்லுவாள் தெரியவா சொன்னா சுத்தத்தை சொன்னா அது அசூயப்படாது அதை வந்து நீ சித்தமா வாங்கிக்கலாம் அக்ஷமாயிருக்கிறதான் சொல்லுவாள் அவனுக்கு புரியாது என்னவே அதுக்குரிய தத்துவத்தை புரிஞ்சதுக்கு எத்தனை நாள் ஆகும் அவர் எத்தனை நாள் வாயிச்சு சிரமப்பட்டு அதை அப்படித்துபூயூ பிரதாந்த அபியசூயந்தே பண்டசம்மா தப்பிய அதுல பிரமாஷப்பட்டு ஒரு மணி பொறத்தையாக போய் கொண்டாடி சொல்லிட்டு இருப்பான் யாராவது தூசிக்கி ராத்திரி எல்லாம் தூங்காம கவலைப்படுவான் ஆபத்து ரொம்ப அடிக்கும் இருக்கிற பூஜிச்சாலும் அதற்காக அரசைய மாட்டாள் யாராவது விஷாதத்தை அடைய மாட்டாள் எப்படி இருப்பார் கங்க மடுப்பாளாம் கங்க மடு அது கலங்கவே கலங்காது எத்தனை பேர் அறங்கட்ட ஏதாவது குளத்துல பத்து பேர் கூட இறங்கப்பட்ட உடனே கீழே இருக்க மீன் எல்லாம் மேலும் வந்துருது எங்க எப்படி வராது கலங்காது பதினாயிர யானை பத்து நிமிடத்துக்குள்ள நீர் யானை போறது கஞ்சா அத்தனை யானை விழுந்து திரட்டுறதுக்கு அது எவ்ளோ கலக்க கலங்கலங்க முடியுமோ கலங்குறதே இல்லைங்க ஆமா நல்ல விருஷன் சூழ்நிலூட கஞ்ச கலங்குவதில்லை ூாாத்திலும் <tip> அப்படிஷித்தேசனூய் கடன் கலிக்கப்படாது அவன் அப்படி சொல்ற போது பொருளை தடுங்கி போடும் என்ன சொல்றோம் என்னன்னு அப்படி இருக்கப்படாதான் அவனுக்கு பிரபுத்தவாக்குல லோக கதாபிக் உலகம் தெரியாம தெரிஞ்சாங்க அது ரொம்ப சித்திரா பிரதிபானவா நல்ல யுகி உள்ளவனா இருக்கணும் யுக்திசாலியா இருக்கணும் அப்படி இருக்கணும் திடீர்னு சொல்லணும் அவன் ஒரு ஸ்லோகத்துக்கும் அப்படியே யோஜனை பண்ணி தலையை தலையை சுருங்கிட்டு இருந்தேன் அவன் அப்படியே ஊற்றி போடுவாள் ஸ்பீக்கரை இவரே எடுத்து வச்சுட்டு போனோம் பண்டாானு செண்டேேேேேதா கட்டது உட அவன் ரொம்ப நிறைய கேட்டுருப்பார் என்ன இன்னைக்கு நடந்ததுன்னு காப்பா நோட்டீஸை பார்த்துக்கோ அப்படி ஒண்ணு ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர் எல்லாரையும் கூப்பிடுவேன் ரொம்ப பேர்ல கூப்பிட்டு உன்யாசம் இன்னைக்கு என்ன உபன்யாசம்னு ஒருத்தர காப்பார் அத போல எழுதியிருக்க அப்படின்னு சொல்லுவார் அந்த போர்ட்ல எழுதியிருக்கிறதா அவர் சொல்ல தெரியாதுன்னு இது இருக்கேன் படிக்க தெரியா அதை சரியா சொல்ல தெரியாது அதனால போர்டை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லுவார் அந்த நடத்துற அழகு அவர் மாதிரி உத்தரவு நடத்த முடியாது அவருக்கு புரியல அவரை பத்தி எது சொன்னாலும் நமக்கு பயம் இல்லைன்னு சொன்னதானது இவன் பிரஜைக்கு வசமாக அவன் கம்மன் காக்காமல இருக்கா ரொம்ப பேர்கள் அப்படி போட்டுனா அவன் ஒரு காதலை கேட்டு இன்னொரு காதால விட்டு விடுறான் அல்ல உன் எடுத்து கர்மாபியம் கூடி விசுவோம் ரெண்டு காதாலையும் கேட்டாதே உள்ள போய் பதினி உள்ள புத்தி இருக்கே அது சாஸ்திரானுசாரியா இருக்கான் அவன் சாஸ்திரத்தை விட்டு விலகி சிலவன் அழகா முத்துக்கோத்தா போல பேசுவான்னு தப்பே அது என்னன்னா சவத்துக்கு அலங்காரம் பண்ணினா போலேனுட்டாள் அவன் பகவத் சம்பந்தம் இல்லாம நன்னா முத்து முத்து முத்தா பேசுவான் அவன் எதை சொன்னான்னு காப்பு சொல்லுவான் ஈஸ்வர சம்பந்தம் இருக்காது இன்னும் விபரீதமா கூட இருக்கும் ஏதாவது ஈஸ்வரனை வஜிக்கிறதுக்கு விரோதமா கூட பேசுவான் அப்படி அவன் அடிச்சு பேசினான் அது பிரயோஜனம் அது என்ன போல சத்தவனுக்கு மாலை போட்டு சந்திரன் பூசரா போலேயுது ூர் எல்லாம் வெளியா மகோத் சம்பந்தம் இல்லாத பேச கேட்கவே மாட்டாள் அவன் எத்தனை நல்லா பேசட்டும் அதை காது கொடுத்தே வாங்க மாட்டாள் அப்படி ஆ சாஸ்திரத்துக்கு வசப்படாமே இவன் எத்தனை புத்திமானும் பிரயோஜனமில்லை அவனுக்கு புத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அசம்பரிய எத்தனை படிச்சிருக்கட்டும் நல்லா புத்தியில வாங்கிட்டு இருக்கட்டும் பிரிவாள் போட்டின்னு வந்த ரோட்டுக்கும் மாறவே கிடையாது ஆமா இவன் எதையா புத்திஜா ஒண்ண கல்பிப்பான் எதையா ஒரு வசனத்தை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணும் இது மாதிரி பண்ண புதுசா தர்மசாஸ்திரம் சொல்றோம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுடுவோம் அப்படி சொன்னா அது சரியாகவதே இல்லை ஒரே செவடி மட்டும் பார்த்தா போறோம் எத்தனை தெரியும் அனுபவங்கள் எல்லாம் பார்க்கணும்னு தெரியுமோ அதெல்லாத்தையும் பார்த்தா தான் சரியாகும் ஆரோசிதம் பிரயணம் ஆரம்பிச்சு ரெண்டு வயதுக்கு உட்பட்டவனுக்கு தாகத்தை போய் சொல்லியிருக்க இங்க போய் வேற பிராய்சி தராண்டத்துல ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்டவனுக்கு தாகம் பண்ணினா கர்த்தா இது பாலச்சாபி திசாட்சிதான் கர்த்தாக்க நடக்கம் ஜாத்தி பாலச்சாப்பி திசாட்சிதான் விடாது சேமாத்திரியை போய் சொல்கிறேன் அதனால பெரியவாள்லாம் அப்படி பண்ணுறதில்லை இந்த வைத்தாதிக்கு ஸ்மிருதி மட்டும் வாழ்த்துலாம் என்ன சொல்கிறாங்க இங்கே பார்மோ தர வச்சனம் இருக்குறான் அங்கே போய் பார்த்தாக்க பிராயசி இந்த காண்டத்தில் அடிக்கிறான் பண்ண தோஷத்தை போய் சொல்கிறேன் அதனாலே சில கிரந்தங்களையும் பார்த்து பெரியவாள் போய் கொண்டு இருக்கிற அந்த ஆச்சாரத்துக்கு மூராமல் கிருஷ்ணமாம் அவன் தாம் பண்டிதின் மரியாத பண்டிதாத அவனை உலகம் மூக்க பண்டிதன்வனை கொண்டாடுமா பண்டிதாத அஸ்ந்திரேட்சு அஸ்ந்தர்வன் திமுற ரொம்ப திமுறன் படிப்பில்லாதவன் அவன் ரொம்ப பரம்தா இருக்கனாயிருப்பான் அவன் என்ன சொல்லி வந்திருக்கணும் ஆயிரக்கால் மண்டபம் கிட்ட போற எம்பது கோட்டையிலே கையில நூறு ஐம்பது இருக்கிற பணத்துக்கு செல்லி வாங்கி விடுவாங்க ஆயிரக்கால் மண்டபத்துக்கு இவனால போட்டு முக்கியமா கையில் ஏதோ இரு முப்பது ரூபா இருந்தது கூட செல்லியை வாங்கி கூட்டி விடுவோம் நாலு கூட காணாதது அஸ்திவாரத்துக்கு இல்ல இன்னும் தூணெல்லாம் வாங்க அப்புறம் வராமனா கர்ம பொருளை ஹீனமான காரியத்தினால பொருள் சம்பாதிக்க எத்தனை பண்றது மனம் தானே வேணும் எதை பண்ணினா என்னன்னு பண்றது வந்து அன்பிக்கணுக்கா சொல்ற சூதாட்டத்துல சம்பாதிச்ச பொருள் பொருளாடா இது தங்குமா பொருள் அகர்மணி ஹீனமான காரியத்தினாலே பொருளை சம்பாதிக்கிறது ஒரு அர்த்தம் சிவம்பேரியா இருந்து சம்பாதிக்கிறது ஒரு அர்த்தம் ஒரு பணம் இருக்கு வேர்வை விட்டு வேலை செய்யணும் ஒரு காரியத்திலையும் கிடையாது இல்ல அவன் ரொம்ப பரவமுட்டாள் முட்டால் அப்பாச்சா மூடை அவனிமா சொல்லி சொல்லுவா அன் காம காமா காமயத்திய காமையாதிச்சோ ஜோத்தியல் பலிஷ்டனை போய் எதிர்க்கிறது ஹீன பலமா இருக்கிறவன் णादराष्ट्रिया प्रियमे कर्णन केंबास्तव भक्ति उगम पड़े परम धर्मपुत्र अभु उद्वेषिक्रे अटमूट भ्रदराष्ट्रामे புதுவூடார் ஆறு வியாட்சான ஆறு வியாட்சியானிருக்காரு ரொம்ப நன்னா புற்றுக்காள் அதுப்போம் கிடைக்க ரொம்ப அற்புதமா எழுந்திருக்காரு நெருங்கிற நீச்சிக்கலாம் அஷ்டியமான அர்த்தங்கள்லாம் உண்டியிருக்காரு அமித்தமிஷி நிறம் நமச்சாரம் ரோஷேதே மித்தம் வேி நிலச்சாரூ இன்னும் குத்தாள் யார் தெரியுமா வேண்டாதவனே பண்ணிக்கிறது வேண்டாதவனே பண்ணிக்கிறதே தப்பு தனக்கு வேண்டியவன துவேஷிக்கிறது அவனுக்கு இம்சை ஒரு வந்து பண்றது தப்பான கங்கித்த ஆரம்பிக்கிறது இவன் பெரிய பரம முட்டாள்னு சொன்னார் பாண்ட ஆரம்பிக்க நம்ம குடும்பத்து குழந்தைகள் குழந்தைக்கும் சம்பந்தத்தை கொட்டாபு தாட்டியா தட்ட மாட்டேன் இருக்கு ஒரு பெரிய கொட்டாடி உத்தர தாடிக்கிறேன் குருமூர்த்தியர் கவிதை ஒளியில் தள்ளுவாரம் என்ன சத்யா குரு சத்தியா பண்ண வேண்டிய காரியம் குல தெய்வத்தை நடத்தணும் கூட என்ன பண்றாங்க போட்டு முடியு மஞ்சக்கிட்டு மாதிரி எடுத்து மஞ்ச துணி முடிஞ்சு போட்டு விடுவாங்க அப்படி எல்லாம் போட்டாக்கே அது சரியாகுமா இல்லையா மாப்பிள்ளைக்கு வரதட்சணை ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு போனேன் ஒரு ராய அப்புறம் தரையோம் சாத்தியான தரையினா காப்பனா இதை கொண்டு போய் இந்த மாதிரி பண்ண ஒரு இதுவும் இல்ல ஏதாவது மஞ்சள் துணியில் முடியுது என்ன அர்த்தம் பண்ணிவிட்டா போல தாவனம் பண்றது அப்புறம் செலவுக்கு இல்லையா அதெடுத்த ஒண்ணே நினைக்காச்சு எவ்வளவு நல்லா இருக்கும்பா ரொம்ப குடும்பம் ரொம்ப குடும்பங்கள்ல சுக்கிராமஸ்தேவதாக்கு அங்காரங்களை பாரு திரியும்னார் மந்திரேஸ்வரர் அவன் அப்படி தெய்வங்கள் எல்லாம் கை அபிஷேகங்கள் அர்ச்சன்கள் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க பரம்பரையா அப்படி யாராவது எந்தெந்த கிராமாலும் அது மாதிரி நான் பண்ணணும் அதுல போய் வந்து அவன் பூஜை பூஜை சொல்லிட்டு ஒரு கதிக்கும் பண்ண மாட்டான்னு அப்படி சொல்லி இந்த அசட்டு வித்தியா பேசறது ரொம்ப அழைக்கிறது தர்மத்துல போய் அதை பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி சொன்னதோ இப்பதான் பைப்பு வந்து குளம் விட்டுவானேங்கிறாத்தால் பைப்பு வைக்க போறேன் கொடுக்கணும் அவன் குளம் பணம் கட்டா இருக்கா இப்பதான் பைப்பு எடுத்து சார் குளம் நான் பைப் வைக்கிறேங்க அவன் இதை கொடுக்காம இருக்கிறது போய் சொல்றான் இவன் வாங்கிறது போய் பாக்குறான் கடைசியில ரெண்டு பேரும் ஆத்மாவை நம்மடத்துல உபகாரத்தை எதிர்பாராத ஸ்திரைகள் இருக்கிறான் சுகத்துனா பிரத்யுபகாரம் அனபேட்ச ஹிதகாரி சுகத்து நாம் என்ன செய்ய போறோங்கிற ஒரு பதிலை எதிர்பாராம நமக்கு நன்மை கொண்டவாட்டிருக்காளே அப்படிப்பட்ட ஸ்னேதன் வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்னேதனையோன் அடையலையோ இவன் முட்டாள் நுட்டார் பிரவிசதி அபிருஷ்டோஷே அவிஸ்வசி பிரவிசதி பரவ முட்டாள தெரியுமா கூட்டாத திரும்ப திரும்ப போறது என்ன சார் முனை வந்து கதைபிடிக்கிறேன் நான் திரும்ப போனாங்க அண்ணா அத்தனை சொல்ற மட்டும் கூட்டாதத்துக்கு போடாத பிரவிசதி இவன காக்காம இருக்கிற போது இவனாவே சொல்றது இவனை பத்தி அவன் ஒண்ணும் காக்கவே மாட்டான் இவன் இடத்துல கற்காம இருக்கிற போது இவன கூப்பிட்டு அவனுக்கு தர்மத்தை சித்த போய் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா சொல்றேன் கிடக்காத கசிக்கு கற்காதவனுக்கு சொன்னாருன்னா ரொம்ப வண்டி வாழா தான் சொல்லலாம் இல்ல அவனா சொல்லப்பல அப்பா வந்து இது மாதிரி பண்ணா ஒண்ணும் கூடாது சமத்துட இவர் எழுதிக்கணும் உடனே இவரே ஜாப்தா தான் எழுதி அவர் காட்டாரு என்ன எழுதுறாலே ஒரு மணியான் ஜான் சில தர்மசாஸ்திரம் போறது வந்து பரிகாரம் பண்ண மாட்டாங்க கரு போடும் இவர் இவரா எழுதிருக்கலாம வெள்ளக்கெடுதா இருந்ததுன்னு ஒரு வாட் மூக்க எழுதிருக்க அவன் நீரே வச்சுன்னு ரொம்ப நம்மடத்துல பிரியமில்லாதவனை இவன் நம்பறது நம்மடத்துல நம்பிக்கை இவன் நம்பிக்கை வைக்கிறது இவன் ரொம்ப பரமூட்டாள் ரொம்ப மனுஷமட்டனூட்டாள் பரம் வர்த்தமான இவன் எந்த தோஷத்தை புறக்காட்டு சொல்றானோ இருக்கு ஒரு பெரிய பேப்பர் காரணத்தர் அவர் பெரிய மீட்டிங்ல பிரசிடன்டா இருந்து பேசுறாரு என்ன சொல்றாரு நம்ம தேசத்துல அப்ப இந்த எதிர கட சட்டம் அல்ல இப்போ இந்த பசங்க கல்யாணங்கள்லாம் நினைக்க எப்படி பண்ணி பாக்கா நான் புஷு ரொம்ப தப்பில்லையா இவன் வந்து கருப்பா இருக்கான்னு அறிய கல்யாணம் இவன் இந்த வில்லை பத்தி இவன் பேசலாமோ அதை பத்தி அவன் சொல்லப்படாது பாருங்களோ அப்படி தோஷமான கோபிச்சுக்கிறது அவன் வரும் வயலா இருக்கிறவன் நான் ஒரு ஒரு ஆட்டம் ஆட்டிவிட போறேன் இந்த புதுக்கோட்டையை இந்த புதுக்கோட்டையை மட்டும் ஜில்லாவ பண்ணலாம இருக்கட்டான் சார் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா அனு சொல்லிட்டு ஒரண குடும்பம் காவிக்கணும் நம்ம யாச்சும் கும்பும் உடனே ஒரணா அத்தியான விருப்பம் கூப்பிச்சிக்கிறது ரொம்ப பரவட்டோமோ கன்னடத்தில தர்மமோ தைவலமோ இல்லாமல் சாதாரணமான மானுஷமான பலத்தை கொண்டு சொல்லிய காரியங்களை சாதிச்சுள்ள முத்தாள் நினைப்பணம் ஆத்மோலமாய வரும் பாபவ இப்படிப்பட்ட அசக்தி தனக்கு இருக்குங்கிறத தெரிந்து கொள்ளாம கிடைக்க கூடாத பொருள் அடையறதுக்கு எத்தனை பண்றது அலப்பியம் அடையணம் நினைக்கிறது அதுக்காவது ஏதாவது அடையறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவோம் உருகாகியம் பண்ணாமே அது வேண்டும் நினை பலம் இருந்து அர்த்தபலம் இருந்து இவனுடைய பிரயத்தனமும் இருந்து அதுக்கு மேல கிடைக்கக்கூடாது ஒரு பெரிய மகாபலத்தை எதிர்பார்த்தானே ஆனா நல்ல அதிகாரியும் அவனுக்கு கிடைக்கும் இவன் உலகம் மூக்க சொல்லுவாள் எல்லாரும் அவனுக்கு அனுகூலமா பேசுவாள் தெய்வபலமும் இல்லாமல் தர்மபலமும் இல்லாமல் அர்த்தபலமும் இல்லாமல் முத்தன் தந்து கிடைக்கக்கூடாது ஒரு பொருளை எதிர்பார்த்தானே அவன் பரமூட்டாள்னார் சொல்றார் உன் தெய்வ பலம் இல்லையா சுவாமி அந்த பரம்ப கூட்டம் இல்லையே அதனை தெரிந்து கொள்ளாமே அலபியமி பாண்டவாலை ஜெயிக்கிறையே இது கிடைக்கக்கூடியதா இது ஜெயிக்கணும் நினைக்கிறே இது கிடைக்குமா அவனுக்கு மூவோச்சே பரங்காழவா ோராஜன்ே தனக்கு சிஷியனா இல்லாதவனை அம்சாசனம் பண்றது அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறது சொல்ல நீர் என்ன என்ன சொல்றதுதானா அசிஷ் நீ தப்பு பண்ணாது பறம் அசிஷ்யனை போய் திருத்தவனும் அதா தான் ஒரு கபல தீர்த்தம் கூட போக மாட்டான் சரிவன அவனை போய் பஜிக்கிறவன் இருக்கானே இவன் பறம் முட்டாள் அவன் தீர்த்தம் வந்து காப்பான் தெரியுமா உன் எ இருக்கு அதிக்கு பின்னாடி இருக்கு அதி எனக்கு தெரியாது அவனுக்கு கதறி என்ன பேரு அவன் எதை கேட்டாலும் இல்ல உட தீர்த்தம் கூட இல்லைன்னு சொல்லுவன் அவனுக்கு கதறி என்ன பெயராஜத்தை கதறி என்னுடைய பேரை சொல்லப்படாது அவன் ரொம்ப அதாத்தாவா இருப்பன்னு சொல்லுவான் அவனுக்குமன் என்னதான் இருக்குன்னு கப ஒன்னும் இல்லையம்மன் அப்படிப்பட்டவனுக்கு என்ன பேர் வச்சிருந்தாளோ அப்பா அம்மா அந்த பேரை சொல்லாதேட்டார் அவன் பரம் மூட்டாள் அர்த்தம் மகான் தர்த்தம் மகான் தமாசாரிய அர்த்தளமான பொருடையது வித்யா நல்ல வித்தியை அடைகிறது ஈஸ்வரனாய் எல்லாருக்கும் அதிபதியாக ஆவது ஆகி அவன் வணக்கத்தோடு இருக்கிறது அவன் தான் பண்டிதம் விடாது ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கும் இருக்கும் இருப்பையும் அடக்கி ஆளுக்கும் சக்தியும் இருக்கும் அவனுக்கு அத்தனையும் இருந்து இல்லாமல் நல்ல விநீத்தனாயிருந்து விநீத்தனாக இருப்பனாம் அஹங்காரத்தடையிருபு ஆவந்தம் பண்டர் எஸ் சண்டே வாசோனி கார நரிந்த கூரநரிண்ட ரொம்ப கடினமான சித்தம் உள்ளவன் யாரு என்ன உலகத்திலே எனக்கு மட்டும் உட்டமணர் பாயசம் மண்ணு எனக்கு மட்டும் பத்து வெள்ளுண்டவன்பான் இதெல்லாம் தனக்கு பண்ணப்படாது இவனுக்கு பண்றதுக்கு பின்னாடி எந்த வெள்ளுண்ட பண்ண போறானே சம்ப நல்ல வஸ்துக்களே குருவனாக சாப்பிடப்படாதான் அவன் ரொம்ப கதவியமா இருக்கிறவன் அப்படி பண்ணுவேன் அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும் தனக்கு மட்டும் ஏதாட்டுமான் குழந்தை எல்லாம் ஆட்டுவனாக மகன்கள் என்ன பண்ணுவாள் தெரியுமோ பிரிவாள்ல கையில ஏதாவது பயன்படுன்னு கிடைச்சா ஒரு கால் சேத்துக்குடி இருந்தா கூட அப்படியே முத்த முத்தா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாள் அவன் இவன் நினைச்சிப்பான் முட்டாளா இருக்கிறான்னு நாம் அவா திங்கணும்னு கொடுத்தோம் அவன் நினைப்பான் அவா இங்கே இருக்கிறவன் தான் அங்கே இருக்காருன்னு அவா இருக்கா உனக்கு அந்த அண்ணன் வந்த என்ன அதனால இவன் தப்பா நினைக்கிறாங்க அவன் கோவிலுல அன்னை கொடுத்தா குருக்கள் இருக்குன்னு வருவாருங்க குருக்கள்கிட்டையும் அந்த சுவாமி தானே இருக்கா நீ எதுக்கு ஒருத்தப்படுற அவன் அந்த லிங்கத்தில் மட்டும்தான் இருக்காருன்னு நீ ரொம்ப முட்டாளும் மட்டும் அங்க இவன் பூஜை பண்ற அர்ச்சகால இடத்துலயும் இருக்கிறாங்க பகவான்னு நினச்சுட்டா உங்க அவன் இவன் கொடுத்தது மூக்க பகவான் பூஜாது தான் குருக்கள் விடுத்து முட்டார் நினைச்சா அங்க அவர் விட்டு ஒரு முட்டை என்னதான் என்ன புண்ணியம் தான் பாக்கி எல்லாம் பிரயோஜனப்படாது அதெல்லாம் பிரிவாட்டையில அதாவது நடுவு கொடுத்து விடுறாள் வீக்கிகளுக்கு கூட அவனமும் கொடுக்குறோம் அவ பாட்டுக்கு நெடுவு கொடுக்குறாள் தோணும் இன்னைக்கு ம்ம்பி சமயம் குழந்தைகள் எல்லாம் இருக்கும் இவன் வேஷான மயில்கண்டா வயக்கூழுந்து கட்டிக்கிட்டு பாக்கி பேரெல்லாம் பழம்பு வீட்டை கட்டி போம்பான் எல்லாத்தையும் மட்டும் கட்டிப்பான் ரொம்ப திருத்திரமா இருந்தா கூட பேர் நாம் எல்லாருக்கும் அவன்ச தரன் ஆரோகா இது மாதிரி காரியம் ரொம்ப மகாபாபியா இருக்கணும் இந்தியாவில இப்படி இருப்போம் எனக்கு இல்ல ஒருத்தரும் பாட அப்படின்னு பாத்துருந்தா சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் வேலக்காராளுக்கு நோக்குன்னு கொடுக்கணுமா அப்படியே ஆத்துல பட்சியம் முக்கியம் பண்ணி எல்லாம் இருக்கு வர உத்திரும்பு கூட கூடாது கூட கூடாதுன்னு சாப்பிடுவன் ரொம்ப தற்கும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து அப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடாதவன காட்டுல இனமேசா தனது கல்லஞ்சிக்காரன் கடினமான சித்தம் உள்ளவன் குரூரன் வேறு கிடையாது நீ உன் பிள்ளையும் ஆழ்நிலையே பாண்டவாளுக்கு பிரிச்சு கொடுக்காம இவனுக்கு மேல அயோக்கியனாரு உனக்கு மேல அயோக்கியனாருன்னு கழவனை காக்காவ சொல்றாங்க போய் இத்தனை சொல்லி வேற இல்லையா ராத்திரி மூக்க அவர் ூனுஷம் ஏம்மாஜனாோவிமுச்சோஷ நோஷியாபி க ஒருவன் ஒரு தப்பு பண்ணிருப்பான் கிராமத்துல அந்த தப்புனாலே அந்த கிராமத்துக்கு முக்க வரி போட்டுவன் மழையாம இருக்கிற வயலுக்குள்ள வரி போட்டுவான் ஓத்தம் பண்ணு தப்புக்காக அல்லது ஏதாவது தண்டிச்சு விடுவான் சித்தி விடுவான் இவன் உண்டினால பல பேர் சமத்தை அடைய முடியா பண்ணிவிடுவாள் ஆனா அவன் பண்ணின தப்பு அந்த தப்பினுடைய பாபஃபலனை அவன் மட்டும்தான் அனுபவிப்பான் பாக்கி பேர் அந்த பாப்ப பலம் வராது அப்ப ஏதோ பட்டம் கிடைக்கல ஒண்டிதான் பாக்கி பேர் இருக்குது அதுல பங்கு இல்ல ஆனாலும் அவனோட சந்தத்துக்காக பட்டம் தான் இப்போ ஏரு தேனோச்சந்தே ோஷே